ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை நம்முடைய தர்மசாஸ்திரம் நம்முடைய தர்மங்களை எப்படி சொல்கிறது அதை நாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் ஒரு சரித்திரத்தோடு கூட அதில் இப்போ ஆச்சபணத்தினுடைய பெருமையை தான் நாம் பார்த்துன்னு வரோம் இந்த ஆச்சபணம் எப்படி பண்ணணும் ரிஷிகள் அது எப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஆச்சபணத்தினுடைய பெருமையை சொல்கிறது மகாபாரதத்தில் ஒரு கதை ஒரு சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் அந்த சரித்திரம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா இந்த ஆச்சபணம் பண்ணாட்ட போனால் நாம் அடையக்கூடிய பலனையும் முழுமையாக அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு தேக சுத்தி நமக்கு ஏற்படுறது சரீர சுத்தி கிடைக்கிறது உத்தங்கன்னு ஒரு பையன் அவன் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் வேதம் படிச்சின்னு அந்த ரிஷிக்கு வேதகான பேர் அவர்கிட்ட வேதாபியாசம் பண்ணிவிட்டு வரான் அந்த உத்தங்கள் வாத்தியார்கிட்ட அவனுக்கு குருக்கிட்ட ரொம்ப பிரியம் மரியாதை ஜாஸ்தி அவனுக்கு காரணம் என்னென்னா எதையும் மறைக்காமல் நன்னா புரிஞ்சுக்கிறா மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு அவர்கிட்ட அவனுக்கு ரொம்ப பிரியம் ஆனால் அந்த குருவனுடைய பத்னி மனைவி இவனை பிடிக்காமல் போயிடுது காரணம் என்னென்னா எப்பொழுதும் வாத்தியார்ட்டியே இருப்பான் அந்த அம்மா இங்க வா இங்க வாடா எனக்கு வந்து ஒரு வாலி ஜலம் இறச்சி கொடு அப்படின்னா நான் வாத்தியார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆகையினால் அந்த அம்மாளுக்கு அவனை பிடிக்காமல் போயிடுது அப்படி பன்னெண்டு வருஷ காலம் வேதாபியாசம் பண்ணி முடித்தான் பண்ணி முடித்த பிறகு வாத்தியார்ட்டை நமஸ்காரம் பண்ணி நான் உங்களுக்கு குருதட்சிணை ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னான் புத்தங்கண் எனக்கு என்னப்பா பெருசாக ஆசை இருக்க போகிறதோ வயசானவன் நான் சொல்லிக் கொடுக்குற படிப்பை நீ நான் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறதே குருதட்சிணை தான் அப்படின்னு விட்டார் அவர் இல்லை அப்படி சொல்லப்படாது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அப்போது அவர் சொன்னார் எனக்கு ஒன்றும் அது இது வேணும் அது வேணும்னு பெருசாக ஆசை ஒன்றும் கிடையாது ஸ்திரீகள் தான் ஆசைப்படுவாள் பெண்கள் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புடவை வாங்கணும் இந்த நகையெல்லாம் வாங்கணும் அது இது இந்த வஸ்துக்கள்லாம் வாங்கணும்னு பெண்கள் தான் ஆசைப்படுவாள் அப்பப்போ அதனால் பத்தினிக்கிட்ட என்னுடைய பத்தினிகிட்டே போய் கேழு அப்படின்னு ஒரு வில்லங்கத்தை வச்சுட்டார் உத்தங்கனும் நேராக அந்த அம்மா கிட்டே போய் நமஸ்காரம் பண்ணி இத்தனை நாளாக எனக்கு என்ன ருச்சியாக சாப்பாடு போட்டு புள்ள மாதிரி என்னை பார்த்துண்டே உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு மரியாதை பண்ணுறேன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாலாவது அந்த அம்மா சந்தோஷப்பட்டுருப்பாள் இவன் என்ன பண்ணினான் நேராக போய் அந்த அம்மாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான் வாத்தியார்ட்ட குரு தட்சிணை கொடுக்கணும்னு கேட்டேன் அவர் உங்கள்கிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த அம்மாளுக்கு எரியரை நெருப்பிலை எண்ணெயை விட்ட மாதிரி ஆயிடுத்து அந்த ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக போடுது கடைசி வரைக்கும் இவன் குரு குருன்னே இருக்கான் அப்படின்னு அந்த ரொம்ப கோபம் அந்த அம்மா சொன்னால் இவர் அடிக்கடி இந்த பிரவச்சனங்கள்லாம் பண்ணுற பொழுது நாகலோகம்னு ஒன்று இருக்குது ஒரு மூக்குத்தி இருக்குது அந்த மூக்குத்தி ஒரு ரூமில் வச்சா அந்த ஏரியா பூரா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் டால் அடிக்குமா அந்த ஏரியா பூரா அந்த மூக்குத்தி எனக்கு வேணும் அதை எடுத்துன்னு வானுட்டா அந்த அம்மா போய்ட்டு வரட்டும் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் அவனும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்ததானா கண்டிப்பாக நான் அதை எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டோம் வந்து அந்த வாத்தியாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போனால் சாயங்கால வேலை நேரா ஒரு நதிக்கரையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணினான் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிரம்மச்சாரி குழந்தைகள் பண்ண வேண்டியதான சமிதாதானத்தையும் அந்த குழந்தை பண்ணிவிட்டு அந்த அக்னியை பார்த்து கேட்டானவன் ஹே அக்னே குரு தட்சிணையாக ஒரு வஸ்து என்கிட்ட கேட்டிருக்கா அது நாகலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா இந்த நாகலோகம்ங்கிறது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல இத்தனை நாளாக நான் உனக்கு ஒரு வேளை கூட விடாமல் நான் உன் நீ எனக்கு அதுக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு அந்த அக்னியை கேட்டான் ஆஹா இத்தனாளாக இந்த குழந்தை ஒன்றுமே கேட்கலை நம்மள்கிட்ட இப்போ ஒன்று கேட்குறான் கட்டாயம் அவனுக்கு செய்யணும்னு அந்த அக்னி என்ன பண்ணித்து சமிதாதான அக்னி வா நான் உன்னை அழிச்சுன்னு அந்த அக்னி அந்த உத்தங்க நான் அழிச்சுன்னு நாகலோகத்துக்கு அப்படி கொஞ்ச தூரம் நதிக்கரையோரமாகவே நடந்து போனால் அங்கே ஒரு வெள்ள குதிரை ஒன்று மேஞ்சின்னு இருந்தது அந்த குதிரை ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட சாணம் இந்த கீழே கடந்தது அப்போது அந்த அக்னி சொல்லிட்டு இந்த கீழே கிடக்கிற இந்த சாணம் காஞ்சி போயிடுது அதை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு இலந்த பழம் அளவு அளவு எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடு முழுங்கிட்டால் உனக்கு திவ்ய சக்ஷஸ் சக்ஷஸு கிடைக்கும் திவ்ய சக்ஷஸுன்னா லென்ஸு போட்ட மாதிரி கண் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற உலகமும் அவன் கண்ணுக்கு தெரியும் அதை சாப்பிடுன்னு அந்த அக்னி சொல்லித்து அவன் அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டு உடனே அவனுக்கு திவ்ய சக்ஷஸ் வந்துடுத்தும் நாகலோகம் எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு அந்த மேப்போடு வந்துடுத்தும் அந்த அக்னியும் அழைச்சிட்டு நேராக நாகலோகத்தை நோக்கி போனான் போனா விஷ ஜந்துக்கள் நாலு பக்கமும் பாம்புகள் நிறைஞ்சிருக்கு அந்த நாகலோகத்தில் ஆனால் ஒரு பாம்புகள்னாலேயும் இவனை ஒன்றும் செய்ய முடியல காரணம் என்னென்னா கூட அக்னி இருக்கார் இவனுக்கு சூடு அந்த அக்னி இருக்கிறதுனால ஒரு பாம்புனாலேயும் இவனை ஒன்றும் செய்ய முடியல நேராக போனால் உட்காண்டிருக்கார் ராஜா நாகராஜன் அவரை பார்த்து ராஜன்னே நமஸ்காரம் எனக்கு ஒரு வஸ்து எனக்கு வேணும் உங்கள்கிட்ட இருக்கு அது எனக்கு வேணும்னு கேட்டான் நீ யாருப்பா நீ எங்கேருந்து வர நீ இவ்வளவு தூரம் இங்கே வரணும்னா உனக்கு ரொம்ப சக்தி இருக்கணும் ஏன்னா சாதாரணமாக எல்லாராலேயும் இவ்வளோ தூரம் வர முடியாது விஷ ஜந்துக்கள் நிறைஞ்ச இடம் இது நீ இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு உனக்கு சக்தி ஜாஸ்தியாக இருக்கு நீ யாருன்னு கேட்டான் நான் வேதகாங்கிற ரிஷியினுடைய சிஷ்யன் அவருக்கு குரு தட்சிணை கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்டுருக்கேன் அவருக்கு குருதட்சிணியாக கொடுக்க வேண்டிய வஸ்து உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டான் அப்போது நாகராஜா சொன்னார் என்ன வஸ்து சொல்லும் நான் கட்டாயம் தரேன் உனக்கு உன்னை பார்த்தாலே ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது எனக்கு கேழு தரேன்னா அப்போது சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு மூக்குத்தி இருக்குது அந்த மூக்குத்தி இந்த ஏரியா பூரா டால் அந்த அளவுக்கு அது ஒளி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறா அந்த மூக்குத்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான் அந்த ராஜா சொன்னார் நீ கேட்குற வஸ்து என்னுடையது இல்லைப்பா வேற ஏதாவது கேள்வி தரேன்னு இல்லை அதுதான் வேணும்னு குருதட்சிணியாக கேட்டிருக்கா அதுதான் எனக்கு வேணும் நீ கொடுக்கணும் அப்படின்னு அந்த உத்தங்கன்னு சொல்ல அந்த ராஜா சொன்னார் அது வந்து என்னுடைய மனைவியுடையது அவள் பிறந்தாத்திலேருந்து சீராக வந்தது அது மூக்குத்தி அவளுடைய சாமான் அதை எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் அவள்கிட்ட வேணா கேள் அவள் கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு ராஜா சொன்னார் நான் ராணியை பார்க்கணும் எங்க இருக்கான்னு கேட்டாள் உத்தங்கண் அப்போ அந்த புறத்தில் தான் இருக்கா போய் பாருன்னு ராஜா அனுப்பினான் நேராக அந்த புறத்தில் போய் பார்த்தா ஒருத்தரையுமே காணும் காலியாக இருக்குது திரும்ப வந்தான் காணுமே எங்கே ராணியை காணுமே இல்லை இல்லை அங்கே தான் இருக்கா போய் பாருன்னா திரும்ப போய் பார்த்துட்டு வந்தான் இல்லைன்னா அப்போது ராஜா சொன்னால் உனக்கு ஏதோ விழிப்பு இருக்குது உடம்பில் ஏன்னா அந்த அவள் ரொம்ப பதிவுரத்தை ரொம்ப புண்ணியம் பண்ணின ஸ்திரீ அவள் எல்லார் கண்ணிலேயும் படமாட்டாள் அசுத்தனாக இருந்தால் கட்டாயம் கண்ணில் படமாட்டாள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அசுத்தம் இருக்குது அப்படின்னு ராஜா சொன்னான் அப்போது அந்த பையன் சொன்னால் எனக்கு அசுத்தமே இல்லையே நான் இங்கே வரைக்கும் பண்ண வேண்டிய கடமைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அசுத்தி ஒன்றுமே இல்லையேன்னு இல்லை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விழுப்பு இருக்குது அப்படின்னு ராஜா சொன்னால் யோஜனை பண்ணுன்னான் அப்போது இவன் என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் யோஜனை பண்ணி பார்த்தா இன்னும் விழுப்புக்கான காரணமே அவனுக்கு தென்படலை அப்போது கூட வந்த அக்னி அவனுக்கு ஞாபகப்படுத்துறது அந்த சமிதாதான அக்னி அந்த உத்தங்கனுக்கு என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்